நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் பிப்ரவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்திய பாராலிம்பிக் குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் தீபா மாலிக் இரண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் மாதபூமி புத்தக விருதை வென்றவர் வினோத் சுக்லா மூன்று உலக ஈரநிலங்கள் தினம் பிப்ரவரி இரண்டாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இனி இன்றைய நட்டினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று இந்திய கடற்படை சமீபத்தில் சுந்தர்பன்ஸ் பிராந்தியத்தில் மேற்கொண்ட கடலோர பாதுகாப்பு பயிற்சி எது 2. கொசோவா நாட்டின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் 3. கடல் ஒத்துழைப்பு தொடர்பான கிழக்கு ஆசியா உச்சி மாநாடு எங்கு நடைபெறவுள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி